பன்னெண்டு ஆள் வகு பத்தாண்டு திட்டமா இதெல்லாம் வயசு என்ன நமக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க வாங்கயா ஏன் பன்னெண்டு அஞ்சு அறுபது போடுதில்ல அதனால ரெண்டு மூணு ஆண்டுலயாவது ரெண்டு ஆண்டுல முடிச்சுக்கலான் சிவசிவா அஞ்சு நாள் எங்கப்பா வகுக்கிறது நேரம் இல்லையா அது மாதிரி ஆனா செய்யணும் நீதி நூல்களில் திருக்குறளக்கூடிய இடம் இன்னும் கொஞ்சம் போனோம்னா பின்னால் வந்த ஆத்திச்சோடி வெற்றி வேர்க்கை கொன்றை வேந்தன் கொண்டு இதுவரைக்கும் ஒரு ஆள் தொடலியே தொடலியே எவ்வளவு ஆய்வு நூல்களா செய்யலாம் இந்த பாழா போனோம் மன்னிக்கணும் தமிழமேக்களுக்கு எங்கெங்கயோ போய் வைரமுத்து நூல்தானா கிடைக்குது சிவ சிவ ஏண்டா எங்கெல்லாம் கிடைக்குதுப்பா பொக்கிஷம் எடுக்க முடியலையே உங்களால படிச்சு தொலைச்சா முருகா முருகா நீதி நூல்களில் தமிழ் திருக்குறளக்குரிய இடம் ஒண்ணு நினைக்கிறது இதெல்லாம் எழுதிதான் சாகனும்னு எழுதுறதுக்கு எங்க நேரம் இருக்குது எழுது இதெல்லாம் செய்துட்டா தேவலாமி என்று நினைப்பிருக்கு எப்போ போய் இந்த வயசுல இதுவரைக்கும் சும்மார் தெரியல செஞ்சுதான் செஞ்சாலும் என்ன பண்றது அதுதான் செய்ய முடிஞ்சிருக்குது என்ன செய்யணும் அதே போல இன்னொரு ஆசை ஆசையாவது சொல்லி வைப்போம் ஆசையாவது எந்த நூல்கள் உரைகள் அதிகமாக இருக்கின்றனவோ அதெல்லாம் பதிப்பிக்கணும்னு என்னுடைய ஆசை எனக்கு இந்த மாதிரி அதாவது என்னன்னு கேட்டால் என்னமோ மக்கு மூலையுன்னு அர்த்தம் அதான் அது எந்த நூல்கள் தமிழ்நூல்களில் உரைகள் நிரம்ப இருக்கின்றன அப்பதான் நீங்கள் ஒப்பீடு பண்ணலாம் திருக்குறள் இன்னைக்கு அஞ்சு பேர் உரை இருக்குது சில குரலுக்கு ஏழு பேர் உரை வருது ஏழு பேர்னா நாங்கள் பழைய உரை தான் உரையனு கருதுறது இதெல்லாம் நாங்கள் உரையனு கருதுறதே இல்லை சிபிக்கவே படிக்கவே மாட்டோம் அதில் மூஞ்சபடி மேடம் பழைய உரைகள் அந்த பத்து பேர் உரையில் ஐந்து ஐந்து பேர் உரை கிடைச்சிருக்கு சில குரலுக்கு ஏழு பேர் உரை அப்போ ஏழு பேர் உரையை முதல்ல பதிப்பிக்கணும் திருக்குறள் அது ஏதோ தெய்வத்தினால முடிஞ்சது திருமுருகாற்றுப்படை அஞ்சு உரை இருக்கு திருமுருகாட்டுப்படைக்கு அது ஏதோ சொன்னேன் நம்ம சாமி தான் பதிப்பிச்சது திருமுருகாற்றுப்படை உரை திறன் என்று நம்ம சாமி தான் இங்கே பதிப்பிருக்கு சரிங்களா ரெண்டு தொல்காப்பியம் ஏழு உரைகள் இருக்கின்றன அதை பதிப்பிச்சுன்னே எப்படியாவது முருகா முருகா பதிப்பிக்க திருவருள் கூட்டு வச்சது இன்னும் ஒன்னே ஒன்று இருக்குது சிவஞான சித்தியாருக்கு ஆறு உரை இருக்கு சுபக்கத்துக்கு மட்டும் ஆசைதான் திருவருள் தான் நான்கு நூல்தான் உரைகள் பல்கிய நூல் தமிழ் நூல்களில் உரைகள் பல்கிய நூல்கள் எவை நான்கு தொல்காப்பியம் திருக்குறள் திருமுருகாட்டுப்படை சிவஞான சித்தியார் என்ன பண்றது அவ்வளவுதான் அப்படியே முருகா ஆகவே உரைகள் நிறைவுடைய நூல்கள் இவை என்றால் இந்த நான்கு தான் ஏழு உரை அல்லவா ஐந்து உரை ஆறு உரை என்றெல்லாம் இருக்கிற அமைப்புல விஞ்ஞான சித்தியார் ஆறு உரை உண்டு அந்த ஆறு உரையும் இணைத்து அதில் எந்தெந்த இடங்கள் எல்லாம் பாடபேதங்கள் சிறப்பாக இருக்கின்றன நீங்க ஒரே தூக்கி சேர்த்து போட்டு ஒரே கொஸ்தும் ஆக்கப்படாது நான் கொத்த விரும்பல உரைத்திறன் என்று வரணும் எல்லாம் சேர்த்து விட்டு கொத்து உரை கொஸ்து உரை திறன் அப்பதான் யாருமே தெரியுமே தவிர ஒரே கொத்துல பிச்சு பிடிக்கும் போடுறது தானே நாம அதெல்லாம் சொல்ல முடியும் எனவே அந்த வகையில இயற்கை வர்ணனையை பகுதி அருமையா வயல் வயல்ல தண்ணீர் நிறம் வருகுது அதுல மீன்கள் எல்லாம் திறந்து கொண்டிருக்கின்றன அதனுடைய கரையிலே அருமையா அந்த தளரா வளர்தங்குன்னு சொன்னம் வந்தது தளரா வளர்தங்கு தென்னை மரம் இருக்குது நல்ல அருமையாக நல்ல முதிர்ந்த காய்களை கொண்டு இருக்கிற கொலகொலையா இருக்கு மேல என்ன செஞ்சதுன்னா இந்த வயல் இருக்கு பாருங்க ஒரு வாழை மீன் கொஞ்சம் ரொம்ப அதிகப்படியா சாப்பிட்டா கொழுப்பு இருக்கும் திமுர் வரும் இது நிறைய வளத்தோடு இருப்பதனால நிறைய அருமையா அந்த வயல்ல சாப்பிட்டு என்ன பண்ணு இங்க இருந்து ஏய் தென்னை மரம் எவ்வளவு ஆமா நாம ஒரு ஒரு விட்டு அடிக்கணும் கா விழு நினைக்காயிரம் பட்டுதான் பட்ட உடனே அதனால முதிர்ந்த தேங்காய்த்து அது விழ ஆரம்பிச்சுட்டு அது என்ன பண்ணுச்சு கேட்டா கற்பனை அருமையான கற்பனை பார்த்தது ஏண்டா நீ தண்ணீர்ல கிடைக்கிற திவுல உண்டு நீ வந்து இவ்வளவு பெரிய உயரமா இருக்கட்ட வந்து விஷமம் பண்றவா சரியான பாடம் கட்டிடா உனக்கு என்று சொல்லிட்டு இந்த பாய்ந்த வாழை அப்படியே கீழே உடனே இறங்கிச்சான் இறங்கறதுக்கு பின்னாலேயே அந்த முத்த காயும் வந்துதான் இதுவரை இதுவரை இதுவரை இதுவும் வர இதுவரை தண்ணீர் போய் பாருங்க தண்ணியில வந்தோட இது போட்டு நல்லா புடிச்சு அமுக்குச்சான் என்ன எவங்கிட்ட விஷமம் பண்றது ஒரு வாழைமையா வாழை மீன் விஷம் பண்ணு நாங்க எவ்வளவு பெரியவங்க சின்ன பையன் அப்படி விளையாடு தேங்காய் என்ன பண்ணு கேட்டா நேரம் வந்து இந்த வாழைமீன் தண்ணிக்குள்ள இருக்கு பாருங்க வயல்ல ஒரு அமுக்கு அமுக அமுக்கு நான் தவறு பண்ணிட்டேன் தவறு பண்ணிட்டேன் தவறு பண்ணிட்டேன்னு பார்த்தா அதை விடப்படாதுப்பா இந்த மாதிரி விஷமம் பண்ணிட்டே இருக்காங்க சரியா வரும் என்று சொல்லி தேங்காய் என்ன பண்ணுதான் அப்படியே வந்து அம் மேது இப்ப அடியல் என்ன பண்ணுது மீன் அப்படி தவிக்குது ஏண்டா அப்படி பாஞ்சோம் பெரியவங்க கிட்ட போய் நம்ம விஷமத்தை காட்டலாமா பெரியவங்க கிட்ட காட்டினதனால தானே வந்தது அப்படின்னு சொல்லி நினைக்குது ஆனா அந்த தேங்காய் அசங்கலை அசங்கலை அப்ப என்ன பண்ணுச்சா அந்த வயல்ல என்ன பண்பாடு தெரியுங்களா பாலை வீர மணங்காயன் குலைத்தங்க அந்த மீனானது அப்படி மேல சென்று அந்த கொலைகள் இருக்குது தேங்காய் அதுல போய் முட்டை புதையிட்டோ அந்த மீனோட அப்படியே பின்னால இது வர அது வர அது வர்த்தி விட்டுது இப்ப கீழே வாழை மீன் இருக்குது மேல வந்து தேங்காய் வந்து உட்காந்து இனிமே விஷமம் பண்ணுவியா பண்ணுவியான்னு சின்ன புத்தி எல்லாம் காட்டாதவங்க இல்ல உடம்ப விடமாட்டேங்குது பலாமரம் பக்கத்துல இருந்துதான் என்னமோ பெரியோர் செய்த சிறுபிளை எல்லாம் பெரியோர் ஆயின் பொறுப்பது என்று பலாமரம் அரைஞ்சுள்ளதான் யார்கிட்ட தென்னை மரத்துக்கிட்ட தென்னை மரத்துக்கிட்ட தென்னை உடனே அது என்ன பண்ணா இல்லையா நீங்க என்ன விஷமம் பண்ணுவாங்க உண்மையில விஷம் பண்ணுவானா நாளைக்கு இன்னொருத்த மேலையும் பண்ணுவேன் என் மேல பண்ணது கூட இல்ல அப்படின்னாரு கிடைக்குது போங்க என்ன இப்படித்தான் சின்ன பையனைகள்லாம் அப்படித்தான் இருப்பான் என்ன பண்றது என்று சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிச்சான் தன்னிடத்தில் இருக்கிற தேனை அப்படியே கொட்டிச்சான் தன்னிடத்துல தேனை அப்படி கொட்டி அந்த பெரிய வந்த உடனே இது முத்த தேங்காயில்ல தேங்காய் அப்படி மேல மிதந்துட்டு தான் கீழடுகளும் ஓடி போடும் இப்படி ஒரு பாடல் இலக்கிய உலைகள் தேக்கிடாருடைய கற்பனை என்று இந்த மாதிரி ஒரு இலக்கிய அமைப்பது பண்பாட்டுக்கு பண்பாடு இயற்கை வளத்துக்கு வளம் என்ன வளம் அப்படி ஆனால் ஆதனூர் வயல்கள் எல்லாம் எப்பவும் தண்ணி இருக்கும் அங்க இருக்கிற வாழைமீன் எல்லாம் அவ்வளவு வளமுடையதா இருக்கும் வாழைமீன்லாம் இங்க தென்னமரத்தில் போய் இருக்கிற தேங்காய் இருக்கிற வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிற வயல் வளம் இன்னொன்று அந்த தேங்காய் தீமை செய்தால் அவர்கள் ஒருக்கப்பட வேண்டும் என்றான் போதே பல தான் என்ன பண்ண சொல்றீங்க என்று சொல்லி தான் தேனியே எங்களுடைய இயற்கை நலன் காட்டும் இயற்கை நலன்கள் என்று போடலாம் சொல்லி வெளிப்படுத்தலாம் வெளிப்படுத்தலாம் நீத்தத்தில் எழுந்துகளும் இந்த பலாமரத்து பலாமரத்து தேன் அது அப்படியே மீனும் அந்த தேங்காய் மேயந்து விட இந்த வாழை மீன் அப்பா இப்பதான்ப்பா புதுவெல்லாம் கரியா போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் மகிழ்ச்சியா விளையாடலாம் இப்படியாக இருக்கிற வயதில் சூழ்ந்தேரம் என்றெல்லாம் சொன்னாள் அந்த ஊர்ல ஒரு பகுதி தொழில வேண்டும் என்று நீங்க எங்க திருவள்ளுவர் எங்க போனார் திருவள்ளுவர் பிடிக்கு மேல எவனும் எந்த கருத்திலையும் மேல போக முடியாது ஆமா பிறப்போக்கும் எல்லா மனிதரும் தான் சொல்லுவீங்க திருவள்ளுவர் எல்லா உயிர்க்கும் மனுஷன்ட பொல்லாத மனுஷன் மற்றங்கல்லவ பறவை எல்லாம் பறவை அல்லவ காக்கை குருவி எங்கள் ஜாதி நீங்கள் கடலும் இலையும் எங்கள் பாடுறீங்களே பாடும் என்ன பண்ணு பிறப்போக்கும் எல்லா மனிதருக்கும் நான் பாடுவது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஆனால் அடுத்த வரி படித்தா சிறப்பு ஒவ்வா செய்தில் வேற்றுமையான் அவரவர்கள் தாம் தாம் செய்கின்ற தொழில் அமைப்பினாலே மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் செய்தில் வேற்றுமையான் சிறப்பு பள்ளியில முதல்வர் இருக்கிறார் அந்த அறையில் முதல்வர் தான் இருப்பார் எல்லாரும் தான் சேர்ந்து இருப்பாங்க ஆசிரியர் கொஞ்சம் நின்று உட்காருங்க ஆனா அந்த முதல்வர் ஆசிரியரைக்கு வந்தா எல்லாரும் எழுந்து விடுவார்கள் செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு ஒவ்வொ ஏ சார் நல்லமா அப்படின்னு கேட்கிற எந்த ஆசிரியர் ரொம்ப கேடுகட்ட போன இந்த காலத்தில் கூட அப்படி எல்லாம் ஏன் சிறப்பு ஒவ்வொழில் வேற்றுமையான் இந்த நீங்க யாரும் மறுக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது அப்படித்தான் வந்தது அரசிகர் வேளாளர்லாம் அப்பா மக்களை காப்பது என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன வேணும் கொஞ்சம் யானை வேணும் குதிரை வேணும் மற்ற படையெல்லாம் வேணும் ஏன் நாட்டை காக்கிறதுனால வேணும் ஏன் எனக்கும் பத்து வேணும் எனக்கும் ஒரு வேணும் முடியுமா முடியாது வணிகர்னா அவர்களுக்கு நல்ல போக்குவரத்துக்கு வேண்டிய அந்த சாதனை வேணும் ஏன் இங்கே இருக்கிற பொருளை அங்க கொண்டு போ அங்க இருக்கிற பொருளை கொண்டு வரத்துக்கு அவங்க கப்பல் அதிக சாதனை இருக்கணும் அதுல எனக்கு கப்பல் வேணும் வேளாண் மக்கள்னா அருமையா திரு திருவண்ணாமலை காலை இருக்கணும் காங்கையன் காலை மாடி ஏறும் இருக்கணும் ஒவ்வொரு நாள் அவங்க உரு போட்டு நிலத்தை அதுபோல அந்த மக்கள் நலத்திற்காகப்பா நீ சில தெய்வ வழிபாட்டை நடத்து வழிபாட்டில் மக்கள் நலத்திற்காக செய்ய வேண்டும் செய்க என்று விட்டிருந்தோம் அதனால அவர்களை கண்டுபோது அவர்களுக்கு அந்த மதிப்பு கொடுக்கும் அவ்வளவுதான் அந்த தொழிலை விட்டு அவங்க விட்டுட்டாங்க எனவேதான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தோட வேற்றுமையான் வேற்றுமையான் செய்கின்ற தொழில் அமைப்புல வேறுபாடு இருக்கத்தான் செய்யும் மேல்கீடு இருக்கத்தான் செய்யும் மாற்ற முடியாது யாராவது ஒத்துக்கிறீங்களா ஏன் அவங்க தொழில் காலையெல்லாம் சரியா அஞ்சரைக்கெல்லாம் வந்து தயார் வர்ற கடையில் ஓடி சாவி கல்லூரி சாவி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போகுது ஏன் முதல்வரே திறக்கட்டுமே அல்லது பேராசிரியர் திறக்கட்டுமே கல்லூரியை இவன் திறந்து முடிச்சவனி திறக்கிறவங்க பால நடத்த நடத்த இருக்கத்தான் வேணும் அடிக்கத்தான் வேணும் செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு ஆதர்தான் சாதிகள் நெரிய தப்பா என்று சொன்னார் அவரவர்கள் தான் தான் வகுத்துக்கொண்ட முறையிலே தன்னுடைய ஒரே கடமையை செய்ய முடியுமா செய்ய முடியுதா இப்ப நாட்டுல வந்து நீங்க காவல்துறைக்கு போகணும்னு சொன்ன இருக்கிற காவல்துறைக்கு போய முடியுமா செய்தில் வேற்றுமையான் ச ஆட்சியாளர இருக்கல இடது பிரிவுடைய போன கலெக்டரா எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு எத்தனை தாலுகா இருக்குது அவற்றையெல்லாம் சேர்ந்து ஒரு மாவட்டம் மாவட்டம் முழுதும் ஆட்சியாளர் சொன்னா நீட முடியாது அருமையாக மாலை போட்டு ஆட்சியாள உட்கார அதனால சிறப்பு திருவள்ளுவர் மாதிரி அருமையை பிரிச்சு காட்டு அருமையில சிறப்பு ஓக்கம் எல்லா உயிர்க்கும் அங்க கூட இன்னொரு அறிமைப்பாடு செய்தொழில் வேற்றுமையான சிறப்பு எனவே எனவே என்ன தெரியுது உண்மையிலேயே அல்லவா கீழ்பட்ட ஒரு உயிரினம் நம் போன்று நல்ல இருக்குமானால் அது பாராட்டப்படத்தான் வேண்டும் அப்படியே திரிப்போடுங்க மேல்பட்ட மக்களினும் தாழ்த்தப்பட்ட முறையில் பண்பாடு இருக்குமானால் போண்டி தான் வைக்க வேண்டும் அங்க ஒண்ணு போய் தக்க வைச்சு முடியாது எனவே இப்படிப்பட்ட அருமையான அமைப்பெல்லாம் சொல்லுகின்ற ஆதனூர்ல ஒரு பகுதி புலைப்பாடி ஏன்னா அவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் புலையர்கள் இருக்கிற இடம் ஏன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அவர்களுடைய வாழ்க்கை நிலை அவருடைய பொருளாதாரம் அவருடைய மனநிலைக்கு ஏற்ப என்ன இருக்கும் நாயிருக்கும் இது இது வேட்டையாடுறதுன்னு சொன்னால் ஒரு வலை இருக்கும் அல்லவா பக்கத்தில் ஒரு மாண் குடிசையாக இருக்கும் பொருளாதாரம் அவ்வளோதான் அவங்களால முடிஞ்சது அதனால அங்கே போய் எப்படி திருத்த முடியும் அந்த அளவு தான் அவருக்கு முடியும் அல்லவா அதனால எனவே அதையெல்லாம் வர்ணிக்கிறார் நான்கைந்து பாட்டில் கூறுகிர் மெல்ல அடி அலையின் குறும்பார்ப்பு குடி சுடலும் முண்டிலில் நின்ற வள்ளுயிர் நாய் பரல் உடனே சத்தம் கேட்கணும் இப்படித்தான் இருக்க முடியும் என்று சொல்லி அந்த புலைப்பார் ஒரு ஐந்தாறு பாட்டு அதெல்லாம் சொல்லுகிறார் அவற்றையெல்லாம் விட்டு இப்பொழுது கொஞ்சம் மேலே போவோம் அந்த ஊரில் இப்படி தாயிய கலைஞர் இருப்பின்கண் பத்து பாட்டு நாட்டு நாட்டுவளம் நகர் வளம் ஊர்வலம் இவையெல்லாம் பேசுவதற்கு ஒரு பத்து பாட்டு இருக்கு அப்படிப்பட்ட அந்த ஊர்ல கலைஞர் இருப்பின் வரைப்பினின் வாழ்வார்மை பருவ சிவன் கடற்கே விளைத்த உணர்வோடும் வந்தார் ஆனா பாருங்க அந்த மாதிரி இடத்துல வெட்டு குத்து வேண்டிய இடத்துல ஒரு ஆன்மா என்ன அந்த பிறந்த உடனேயே இருந்ததிலிருந்து மற்றவர்களோட ஒதுங்கியே தெரிவித்து இருக்கிற அந்த அமைப்பு அப்படி இருக்கு எங்கேயும் போய் கையிழம்பு அப்படின்னு கையிழம்பு காலையளி உடனே அருமையா ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான் நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா என்று வழிபாடு செய்வார் இப்படியாக ஒரு ஆன்மா அந்த புலைப்பாடியிலே தோன்றியதான் தோன்றிய தோன்ற அப்பதியில் ஊர் புலமை ஆண்ட தோழில் தாயத்தார் ஒப்பில் நந்தனார் என ஒருவர் உலரான நந்தனார் என்ற ஒரு பெயருடைய தோன்றியிருந்தாராம் அந்த பொலைப்பாரியில் அவர் என்ன பிறந்துணர்வு தொடங்கிய பின் பிறை கன்னி பெருந்தகை பால் திறந்த பெரும் காதலினால் செம்மை புரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி பரு பிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராயே அடித்தொண்டி நெறி நின்றார் எப்படியோ அந்த ஆன்மாவுக்கு இறைவனை அடையனும் இறைவன் என்ன தொழுவே அப்படியே தோன்றிட்டு ஆனால் தமக்குரிய தொழில் என்னவோ அந்த தொழிலை செய்து கொண்டே ஆனால் அந்த உணர்வையும் பெற்றுக் கொண்டிருக்கிறது உணர்வு இறை உணர்வு ஆனால் செயல்களெல்லாம் அந்த பழைப்பாடில் இருக்கிற அந்த மரபு செயல்களாக செய்தாராம் என்ன மரபு போர்வை தோல்வி சிவார் எந்த எனவும் புகழும் இசை வைத்த வீணைக்கும் யாழக்கும் நிலை வகையில் நல்ல வீணைக்கெல்லாம் யாருக்கு என்ன தொண்டு செய்யலாம் அருமைப்பாள திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒல்லும் வகையான் அரவினை முடிஞ்ச அளவுப்பா எடுக்கும் போதே நம்ம எது செய்தா தொடர்ந்து செய்யலாம் முதல்ல சிந்தி நமக்கு இருக்கிற பொருளாதாரம் நமக்கு இருக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கிற உணர்ச்சிகள் இவற்றையெல்லாம் காணும்போது ஐயா தினமும் ஒரு பைசா வேணா யாருக்காவது கொடுக்கலாம் என் வருமானத்தின்னா அந்த ஒரு பைசாவே தவறாம கொடுக்க போது அது உடயலியா அப்படின்னா என்ன என்ன செய்யலாம் அவங்களை கண்டா அன்பா இருக்கிறது ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது ஒரு உதவி செய்யறது அப்படி ஆகவே இயலாத ஒன்றை இயலுமாறு யாருமே சொல்லலாம் அதனால் இவர் அந்த மாதிரிலாம் செய்தார்கள் இவை அளித்துள்ளார் இவ்வகையில் தம் தொழிலின் எவ்விடத்தும் செய்வனவும் கோயில்களில் திருவாயில் புறநின்று மெய்விரவு பேரன்பு மிகுதியினால் ஆடுதலும் பாடுதலும் என்ன செய்வாராம் கோவில் கண்டாருன்னா உள்ள போட்டான் ஏன்னா தம் மறைவினர் உள்ளே போகாதனால தானும் போறதில்லை இங்க இருந்தபடியே வரும் வேடாம் தன்னை மறந்துவார் ஆடுவார் அதெல்லாம் செய்வார் ஆனால் உள்போவதில் மட்டும் இல்லை தமக்கு தான் வரையறைப்படுத்திக்கிட்டேன் சிறையாக்கும் காப்பு எவன் செய்யும் நிறைகாக்கும் காப்பிய தலைகாக்கும் செய்யும் பெரிய கையில இரும்பு கவசம் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை அதான் தற்காத்து தற்கொண்டான் பேணி தை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் என்ற திருக்குறள் உரை எழுதின பரிமேலகர் தற்காத்து என்று பிறகு என்ன தற்காத்து துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு காத்து அர்த்தமா அல்லது மூணாவது மாதிரி விட்டு இறங்காமையே இருந்ததுன்னு அர்த்தமா அல்லது தன்னை சுற்றி எல்லாம் காப்பாளர்கள் போட்டு தான் உள்ள இருக்கிறது அர்த்தமா என்ன தற்காத்து எல்லாரும் தற்காத்து தற்காத்துதான் பரிமேலகர்தான் கற்பினால் தன்னை காத்து என்று எழுதுனா என்ன போன் வந்துதான் திருவள்ளுவர்ட்ட இருந்து ஐயா பரிமேலகர் ஐயா என்னங்க ஒரு ஆட்டம் போட்டு கற்பினால் தன்னை காத்து என்று எழுதும் என்று சொன்னார்காத்து என்பதற்கு தன்னை காத்து எல்லாரும் எப்படி காப்பது கற்பினால் எங்க எழுதுவான் எது பாம்பரிய கற்பினால் காப்பு செய்யும் மகளின் நிறைகாக்கும் காப்பே தலை அது வந்தது அதனால் கற்பினால் தன்னை காத்து என்று அசைக்க முடியுமா அந்த ஒரே அசைக்க முடியுமா முருகா அதனால் இப்படி அவர்கள் வந்து அந்த தன்னை தன்னைத்தானே அவர்கள் வந்து என்னன்னு கேட்டா வேண்டாம் உள்ளே நுழைய வேண்டாம் என்று தன்னை காத்துக் கொண்டலாம் பக்கத்துல திருப்பொன்கூர் இருக்கு திருப்புன்கூர் சிவலோகன் சேவடிகள் மிக நினைந்து தம்பனிகள் வேண்டு செய்வதற்கே அருத்தியினால் ஒரு பட்டங்கு ஆதனூர் தனி நின்றும் வருத்தமரும் காதலினால் வந்த ஊர் மறுங்கணிந்தார் இப்ப என்னன்னா திருப்பொன்கூர் கோவில்ல ஒரு பற்றம் அந்த இயல்பிலேயே கடவுள் பற்று இருந்ததுனால அது ஒரு கோவிலே பெருமானை வழிபாடு நினைத்தார் ஆனால் செய்வதற்கோ தன்னுடைய குளமரபு அந்த கால எல்லையில் சரியாக இல்லை தகர்த்த போகிறதுக்கு அவர் மனமில்லை ஆதலால் வழியில் நின்றவாறே கும்பிடும் திரு புன்கூருக்கு பக்கத்துல போய் உள்ளானு திருப்புன்கூறு பக்கத்துல சென்றாராம் சீரேறும் இசைபாடி திருத்தொண்ட திருவாயில் நேரே கும்பிட வேண்டும் நினைந்தார்க்கு அது நேர்வார் காரேரும் எயிர் புன்கூர் கண்ணுதலார் திருமுன்பு உயரமா இருந்தது இவர் அப்படி அங்க வெளியில இருந்தல்லவா அந்த புறத்தை இருந்து வழிபாடு செய்கிறார் செய்யும் போது இந்த நந்தி மறைக்குது முழுமையான திருவுருவம் பெருமானுடைய திருவுருவம் இவருக்கு தெரியல ஒரு ஆதங்கம் பெருமானுடைய திருமேனில முழுமையா தெரிந்து வழிபாடு செய்ய முடியல திருவருள் திருவருள் என்று அந்த இயக்கத்தோடு வழிபட்டிருக்கார் ஒரு நாள் பெருமான் பார்த்தாராம் பிள்ளாயி சந்நிதம் என்றெல்லாம் பண்ண பின்னால பாரதியார் சத்தே விலகிரும் பிள்ளாயி நந்தியை பார்த்து கொஞ்சம் விலகி இருப்பா ஒரு ஆன்மா நேரா பாக்கணும் நினைக்குது முழுமையாக பாக்கணும் நினைக்குது என்று கருதி அவர் ஒண்ணு நன்றியை விலகும்படியா கேட்டுக்கல அந்த ஆன்மாவனுடைய கருத்தை நினைந்து சொல்கிறார் கருத்தறிந்து முடிப்பான தேவாரம் போய் வேண்டித்தான் பெருமான் தருவான் இல்ல கருத்தறிந்து முடிப்பான ஆன்மாக்கள் எந்த கருத்தோடு நின்று பெருமானை பரவுகிறதோ அந்த கருத்தறிந்து முடிப்பான் ஆகவே கருத்தறிந்து முடித்தான் பெருமான் நினைத்தான் என்ன தெரிமையை முழுதும் காண முடியல வெளியில இருந்தபடியே பெருமானி அதான் கொடுத்து வைத்தது இருந்தாலும் பரவாயில்ல பெருமானிய அப்படி இருக்கும் போது இரண்டு ஒரு நாட்கள் போன உடனே அந்த சத்திரையை விலகிடும் பிள்ளாய் என்று சொல்லிட்டு ரொம்ப அருமையான சன்னிதானம் வரைக்குதான் என்றெல்லாம் பின்னால வந்து பாரு எனவே இப்பொழுது திருப்பன்கூரிலே நந்தி விலகும்படியாக செய்து இவருக்கு காட்சி கொடுக்கிறாங்க சிவலோகம் உடையவர்தம் திருவாயில் முன் நின்று பவலோகம் கடப்பவர்தம் பணிவிட்டு பணிந்தெழுந்து சுவலோடு வாரணையப் போவார் பின் போ பின்பு ஒரு சூழல் அவலோடும் அடுத்தது கண்டு ஆதரித்து குழந்தொட்டார் அருமையான கருத்து இப்படி ஒவ்வொரு நாளும் திருப்பன்கூருக்கு வருகின்றவர் அப்படி பெருமானை வணங்கி செல்வாராம் ஒரு சமயம் திருப்பன்கூர் பக்கத்திலேயே ஒரு இயற்கையான அந்த மண் எப்படியோ குழியா அப்படியே ஆழமாக இருந்ததுதான் என்ன நினைப்பு வந்ததா இருக்கு ஏன் குழிய ஆழமா இருக்கும் போது இது ஒரு குளம வச்சா நல்லதாச்சு என்று கருதி குளம் வெட்டினார்க்கெட்டிய இன்னொரு அடியவர் யார் திருநாளை போவார் குளம் வெட்டினார் இங்க பாத்து இது போல் குளம் இன்னொரு அடியவர் பெரியவர் யார் அடுத்த மாதம் கொஞ்சம் பாருங்களேன் அது குளம் வெட்டல குளம் தூரத்தில் குளம் தொட்டியவர் குளத்தை போடணும் நல்ல சமயம் கலந்த இதழ்களில் அந்த பக்கத்தில் விட போட கூடாது முப்பத்தஞ்சாம் பாக்க அல்லது அடுத்த இதழில் கேள்வி கூடும் அலையில அடிவரையில் செய்யக்கூடாத அதனால குழந்தொட்ட அடியவடி யார் யார் குளம் தூர்த்தெடுத்த அடியவர் யார் யார் ஒரு விட சொல்லியாச்சு குளம் தொட்ட அடியவர் திருநாளை போவார் ஒருவர் அவ்வளவுதான் எங்கியது அடுத்த திங்கள் இப்படியாக குளம் தொட்டார் ஆகவே நல்ல அன்பராயிருந்து நம்ம அந்த கீர்த்தன குலம் தொட்டது வந்துருக்க தெரியல எங்க அதெல்லாம் யாரு படிச்ச படிச்சத அந்த நூலுங்கண்ணாலும் பார்க்க முடியும் கோபாஷ்ணன் பாரதியார் நந்தனார் கீர்த்தனை ஒரு காலத்துல ரொம்ப திறப்பா அதையும் யாரு யார்தான் இந்த மேடையில் சொல்லிட்டு இருந்தது மற்றங்க பாட தெரிஞ்சாலே இல்லையே பேச்சாளர் அவர் வந்து புலவர் இசை புலவர் ஆமா பாடினது அவர் குலந்தொட்டது இருக்கிறதா இல்லையான்னு திரு மன்று சென்ற உயிட்ட பெரும் காதல் உணர்வு வழி ஒழிாது வந்து ஒரு எண்ணம் வந்துதான் திருப்பன்கூரிலே நம்முடைய பிறந்த ஊருக்கு பக்கத்திலே பெருமானை வணங்குறோம் எல்லாரும் சொல்லுகிறார்கள் சில்லை பெருமான்னு ரொம்ப உயர்ந்த இல்லை யாரடா போய் தில்லையிலே பாறடா இது யாரு தனமான ஆனா கே சுந்தராம்பாள் பெண்மை அல்லவா இல்லை என்பார் போய் தில்லையிலே பாறையா பார்த்தீங்களா பெண்மைக்கு ஆண்மைக்கு இருக்கிற வேற்றுமே இவர் போத்த அது அந்த தொண்டை கட்ட குரல் தண்டமான இல்லை என்பார் யாரா டாரு அதே பாட்டு அந்த அம்மா பாடும் போது என்பார் யாரா டாவுக்கும் ஐயாவுக்கும் எது ஆண்மை எது பெண்மை பாத்துக்கலாம் அதனால இப்படியாக அவருக்கு என்ன ஒரு நினைவுனா தில்லையிலே சென்று பெருமானை கண்டால் தேவலாம் என்ற ஒரு நினைப்பு ஆர்வம் வந்துதான் அது ஆண்டவன் தர வந்தது வந்த உடனே அந்திரவு கந்துயிலார் என்னைக்கு அந்த உணர்ச்சி வந்ததோ அன்னைக்கு ராத்திரி இரவே தூக்கமே வரலையாம் அந்திரவு கந்துயிலார் புலர்ந்ததப்பின் அங்கெய்த ஒன்றி அனைதரு தன்மை உருகுலத்தோடு இசைவில்லை சரி மறுநாள் போலாமேன்னா பக்கம்தான் ஒன்னும் தூரம் இல்ல இல்லை நம்ம குலமரபுல அந்த போய் அங்க போய் பெருமானை பார்க்க கூடாதாச்சே சிவ சிவ பார்க்கணும் தான் ஆனா நம்முடைய இந்த இனத்தடை அமைந்திருக்கு என்று கருதிருள்ளம் இதுவும்வல எனப்போ கொழிவார் நன்றுமெடும் காதல் மிக நாளை போவேன் என்பார் மனதுக்கு சரி இன்னைக்கு வேணாம் நாளை போன ஒரு பக்கம் ஈர்ப்பு ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி இன்னொரு பக்கம் சாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு